وعلى آله واصحابه واصحابه واهل بيته اجمعين اما بعد فيا ايها الناس اتقوا ربكم وقعوا اولا بتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فقد قال الله سبارة وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة وَنَعُوذُ بِعِزَّةِ اللَّهِ مِنْ شَرِّ مَا خَلَقَ إِنَّهُ يُخْرِجُ إِلَّا لِلَّهِ عَلَيْهِ تَوَكَّلُوا عَلَيْهِ وَهُوَ الْحَمِيدُ الْحَمِيدُ كَفَرَكَ هَذَا أَيْضًا وَإِنْ يَتَذَكَّرِ الَّذِينَ كَفَرُوا لَيُضِلُّونَ حَتَّىٰ أَتَىٰهُمْ بَطَالُهُمْ را يذيقونك بعض طارهم لما سمعواك ويقولون انه مجنون وما هو الا ذكر للعالمين وقال تعالى ايضا ومن شر حاصب الى حسبه سب الله علي وعظيم الاهوله الهول يوم للاتيم قيدال انرا மீதும் அடிச்சுவல்களை அன்னாருடைய வாழ்க்கைகளை உண்மையான முறையில் எடுத்தி அணிங்கள் நல்லவர்கள் மற்றும் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் எங்கும் உண்டாவதாக அல்லாஹுடைய அன்பான கையேற்றி அவனுடைய இல்லமாம் பள்ளியிலே எசிக்கலாப்புரிய நீத்துடன் அமர்ந்திருப்போம் அவனுடைய அன்பு நல்லடியார்களே வாலிபர்களே சகோதரர்களே வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தனிமையிலும் அந்த அல்லாஹுவை அஞ்சு பயந்து வாழும்படி உங்களேயும் அப்பாล உங்களுக்கும் தகவவை கொண்டு ஒத்தையென்றே தகவவுக்கு பின்னால் அல்லாஹ் குசுபானஹு வ تعالی ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அமல்களிலே எதிர்பார்ப்பது அந்த மனிதன் அல்லாஹ்வுக்காகவேணி अमल செய்ய வேண்டும் என்ற எக்லாஸ் தூய எண்ணத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் எனவே செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் சாதாரணமாக சொல்லக்கூடிய சுபஹானல்லாஹ் அல்லாஹ் என்று தெரி அல்லாஹ்வுக்காகவே செய்ய வேண்டும் என்ற இஸ்லாஸ் எண்ணியத்தை வைத்துக் கொள்ளோம் கண்ணியமான அல்லாஹுடைய அன்பு நல்லே இன்றைய உலகம் இருபத்தி ஒராம் நூற்றாண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் மின்ஜானம் தொடக்கம் அனைத்து விடயங்களும் படிவற்றி பறக்கக்கூடிய இந்த காலத்திலே அல்ல புஷ்பிலே பல விதமான நோய்களை வைத்திருக்கிறான் நோய்களை வைத்திருக்கின்றான் அந்த நோய்களுக்கு எந்த மருந்தும் சரி வராது எந்த டெட்லும் சரி வராது எந்த கெட்ரலும் சரி வராது எந்த இன்ஜெக்ஷனும் சரி வராது அதற்குரிய அல்லா அவன் மாத்திரம்தான் வைத்திருக்கின்றான் கன்னியமானவர்களே மனிதனை வளர்ச்சியை பார்த்து மனிதனுடைய கொள்வது கண்ணியமானவர்களே அல்லாஹ் என்னை முன்களையும் பொறாமையை விற்று பாதுகாப்பானாக உலகத்திலே ஆதம் அழகித்தலா துவத்தலாம் சுவனத்திலிருந்து உலகத்திற்கு வீசப்பட்டது பொறாமை காரணமாக எனவே கண்ணியமானவர்களே இதனால் தான் அல்லா அந்நாள் முகம் அலி வசலம் அவர்களை பார்த்து சொல்கின்றான் என்பதாக அல்லாஹ் கற்றலை பிறப்பிக்கின்றான் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹாக்கு சுபகான அந்த அளவுக்கு பொறாமையை வலியுறுத்திக் கூட காரணம் என்ன சொன்னால் பொறாமைக்கு பின்னால் பயங்கரமான நோய் வந்திருக்கின்றது அந்த நோயை பற்றி நானும் நீங்களும் பெரிதாக அலட்டிக்கொள்வதில்லை ஆனால் அந்த நோய் திரை விடவும் பயங்கரமானது அல் திரைவிடவும் பயப்படுவோம் ஆனால் அதை விடவும் பயங்கரமானதுதான் நானும் நீங்களும் விளங்கி விளங்க அந்த இருக்கக்கூடிய கண்ணூர் நோய் கணியமானவர்களே இன்று சர்வ சாதாரணமாக கண்ணூரின் நாம் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் அலகி சிறு வயதிலே இழந்து விடுகின்றார்கள் பிற்பட்ட காலங்களிலே அவர்கள் வாழ்ந்த மித்திரிலே பஞ்சம் ஏற்படுகின்றது அந்த நாட்டு அரசு அந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டதன் காரணமாக தன்னுடைய அரண்மனையிலே சில தானியங்களை பங்கீடு செய்கின்றான் அஹபூ அலி இன்னொரு மகன் அழைத்து ஏனைய பத்து சகோதரன் இவரையும் சேர்த்து பயனுள்ள சகோதரன் சொல்கின்ற சொல்கின்றார்கள் நீங்கள் இந்த அரசிடம் சென்று தானியங்களை சுவாமி கொண்டு வாருங்கள் அல்லாஹு சொல்கின்றான் نبي அபு அலி இஸ்லாம் தன்னுடைய மகன்மாரை பார்த்து சொல்கிறார்கள் முனைய என்னுடைய அருமை மகன்களே லா தகு குரு நீங்கள் ஒரே வாசலினால் அந்த அரண்மனைக்குள் நுழைய வேண்டாம் நடிகலாம் அந்த பதினொரு பேரும் சாட்டமான அழகான வாய்ப்பாக இருந்தார்கள் மக்களுடைய கண்ணூர் படும் என்று பயன்பார்கள் செல்லும்படி நடிகாடினார்கள் அவர்கள் நேரத்தில் ஆய் திறங்க நபியே நிராகரிப்பவர் யாரெல்லாம் கொடுவான் ஏற்றுக்கொள்ளலையோ அந்த காசிர்கள் உங்களுடைய உபதேசத்தை கேட்டு அவர்கள் தங்களுடைய பார்வையின் மூலமாக மட்டு தீங்கு செய்வார்கள் سيئنسي نرسوا الى اللهم صلحهم لهم عندما ترسلهم عباس رضي الله صلحهم لهم عندما ترسلهم الله سبحانه وتعالى ستكتكت كنورين براء صلحهم لهم هذه المدرسة التي ترسلها سترسلها صلى الله عليه وسلم كان نور ومعادي العين وحق صنعه صلحهم لهم وفي حديث ترسلها அவர்கள் சொல்கின்றனர் பதிவு செய்திருக்கிறார்கள் சொல்கிறார்கள் என்னுடைய மகன் அவர்கள் சில குணாக்களை கற்றுக் கொடுத்தார்கள் ஏ நபி அவர்களும் கண்ணூரை பயந்தார்கள் அதே போல் ஜாதி அவர்கள் சொல்கின்றார்கள் அபிதல் அல்லஹ் அலேஹி வசல்ல சொன்னார்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அது அல்லாம எந்த உண்மத்துல அதிகமான மக்கள் தன்னூரினால் மவுத்தாக்குவார் என்பதாக நபி உருவாங்க சொன்னார்கள் கண்ணியமானவர்களே இன்னும் சில ஹரீஸ்களே சொன்னார்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளை கீழே தூக்கி போட்டால் எவ்வாறு கீழே வந்து வேகமாக விழுந்து அந்த பொருள் பின்னா பின்னமாக போகுமோ அதே போல் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கண்டு இன்னொரு மனிதன் கண்ணூர் பட்டால் அந்த மலையில் பொருள் எப்படி கீழே விழுந்ததோ அதே அந்த மனிதர் தன்னுடைய முன்னேற்றம் அது வியாபாரமாக இருக்கலாம் அதாவது படிப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வியாபாரத்திலே வயல்ல விளைச்சில்லாம் போகும் நல்லா படிச்ச புள்ள படிக்காம போகும் என்ற ஹதீஸ் ரே விளக்கத்தை அலே வசல்லம் சொன்னார்கள் பின்னர் ஹதீஸ் ரே சொன்னார்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதனை கண்ணூர் என்ன செய்யும் சொன்னால் ஒரு மனிதனை கபருக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதே போல் மிருகத்தை ஒட்டகத்தை காசி சொன்னார்கள் ஒரு ஒட்டகத்தை கண்ணூர் பட்டால் அந்த ஒட்டகத்தை கட்சிக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக நபி அல்ல சொன்னார்கள் கண்ணியமானவர்களே இந்த பயங்கரமாக கண்ணூரை அவர்கள் நபிஹிசு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மத்தாவுக்கு செல்கின்றார்கள் இந்த நேரத்திலே தமுஹு அதே போல் கொஞ்ச நேரத்துல ஆமதி சொல்கின்றார்கள் அந்த சாபி மயங்கி விழுந்துட்டாரு பேச்சு இல்லை பூஜை மில்லன்னு சொல்லி நபியா சொல்றாரு அப்படி அழைஞ்சி வசல்லாம் கேக்கிறாங்க அவர் மயங்குறதுக்கு என்ன காரணம் ஆந்திரியான சொல்கின்றாரு அவர் வெள்ள சகாபி வாசசாசமான உடம்பு வச்ச அவர் தன்னுடைய ஆடைகளை குளிப்பதற்காக கலைந்த நேரத்திலே அவரை பார்த்து எனக்கு ஆச்சரியம் ஏக்கம் மன்னித்து இங்கு இவ்வளவு இருக்கின்றீர்களா என்று ஏக்கம் மன்னித்து அது கண்ணூராக மாறிவிட்டது தெரியாது அந்த சகாபி ஐநே வாங்கி கொண்டுட்டாரு கனியமானவர்களே நபி சொல்கின்றார்கள் நீங்கள் அந்த மனிதரை பார்த்து அந்த மனிதனுடைய மறக்கத்துக்கு தான செய்யக்கூடாத உங்களுடைய கழுவி அந்த மனிதனுக்கு ஊற்றுங்கள் சொன்னார்கள் கண்ணூருக்கு மிகப்பெரிய மருத்துவம் என்று சொன்னால் யாருக்கு பட்டாரோ அவருடைய கை கால் முகம் அனைத்தையும் கழுவி யாருக்கு கண்ணூர் பட்டதோ அந்த மனிதருக்கு ஊற்ற வேண்டும் ஏராளமான அறிவு செல்லு எல்லாம் பள்ளியிலே சென்று கண்ணியமானவர்களே அதற்கு பின்னால அந்த சகாபி அப்படி செய்யப்படுகின்றது அந்த சகாபி தன்னுடைய வளமையான நிலைமைக்கு திரும்புகின்றார் கண்ணியமானவர்களே எனவே கண்ணூர் என்பது பயங்கரமானது நாம் பயப்படக்கூடிய பலகாப்பான அதே போல் சின்ன பிள்ளைகளுக்கு கண்ணூர் அதில் மிக வேகமாக தாக்கும் நடித்த அவருடைய வீட்டிலே நடித்த மனைவி அல்லாஹும் அவருடைய வீட்டில் அடிமை வைத்திருந்தார்கள் ஒரு நாள் அடிமையை பார்க்கின்ற தன்னுடைய மனைவியிலே அந்த பெண் கண்ணூருடைய பார்வை பார்க்கின்றால் இந்த குழந்தைக்கு நீங்கள் ஆக்களை ஒவ்வொரு ஊருங்க சொல்கின்றார்கள் எனவே கண்ணிய மாணவர்களே ஒரு காலத்திலே கண்ணூர் என்பது பிறப்படியும் இல்லாமல் இருந்தாலும் வருகின்றார் அவர்கள் வீடு கட்ட ஆரம்பித்தால் வீட்டுக்கு ஏதால் வைப்பார்கள் ஒரு வெள்ளை கண் ஆதரித்தால் ஏதால் கீறி வைப்பார்கள் இப்படி மாற்று கண்ணூருக்கு பயப்படுவார்கள் ஆனால் இன்று கவலைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா தமிழ்ல சில பலமுறையில சொல்லுவார்கள் அதாவது வாங்குற மாதிரி நாங்க என்னை கண்ணூர் பதில் அனுப்புகிறீங்க ஒரு புதிய வாகனம் வாங்கிவிட்டா அதோ போட்டோ பிடிச்சி பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்ல போட்டாச்சு ஒரு புள்ள பிறந்துட்டா அந்த புள்ளையே போட்டோ பிடிச்சி பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போட்டாச்சு ஒரு கடை திறந்துட்டா கடையை புடிச்சி பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்ல போட்டாச்சு இதெல்லாம் வங்க எல்லாரும் மாட்டாதா சொல்ல மாட்டாங்க அந்த கலைநாசமா போறதுக்கு அந்த சோமி போறதுக்கும் அந்த வாகனம் எச்சனம் பண்றதுக்கு ஒத்தரை கண்ணூருக்கு போதும் தண்ணிய மாணவர்களே எனவே நாங்கள் எம்முடைய இதயங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கண்ணூரை விட்டு பாதுகாப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எனக்கு கண்ணூர் பற்றி விட்டதா என்று ஏற்படுத்த சில அடையாளங்களை நாங்கள் சொல்லி இருக்கின்றதாக ஒரு மனிதனுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும் அதாவது அந்த மனிதனுக்கு ஒரே தூக்கம் வருவதாக இருக்கும் சூழப்பு நேரமாக இருக்காது அந்த மனிதனுக்கு தூக்கம் வந்து கொண்டிருக்கும் இரண்டாவதாக சொன்னார்கள் பகல் நேரத்திலே தூக்கத்துடைய எந்த அறிகுறியும் இருக்காலே அதிகமாக கொட்டாய் போய் கொண்டிருக்கும் அதே போல் சொன்னார்கள் உள்ளத்திலே கவலை இருக்கும் அந்த கவலையை பற்றி சிந்தித்தால் எந்த கவலை விளங்காது எனத்துக்கு கவலை பற்றினும் விளங்காது கணியமானவர்களே அதே போல் ஒரு வேலையை ஆரம்பிப்போம் செஞ்சு கொண்டும் போகும்போது அந்த வேலை எப்படி முடிப்பது என்ற திட்டம் இல்லாமல் போகும் அதேபோல் எங்களுக்கு சுயமாக அழுகே வரும் ஏன் என்று தெரியாமல் கண்ணீந்து கண்ணீர் வடியும் இதையெல்லாம் எமற்ற கண்ணூர் ஏற்பட்ட அடையாளங்கள் அதே போல் ஒரு வேலையை ஆர்வமாக ஆரம்பிப்போம் உதாரணமாக ஒரு கடையை ஆர்வமாக திறப்போம் கடையை சில காலங்களிலே நேரத்தில் கடை போவோம் கொஞ்ச நாள்ல கடை போவதற்கு எங்களுக்கு மனசு வராது விருப்பம் இருக்கும் சின்ன சில உப்பு நேர காலத்தோட போகும் ஆர்வத்தோட போகும் கொஞ்ச நாள்ல போகையால் நடம் பிடிக்கும் அந்த பிள்ளையைக்கு கண்ணூர் பற்றி அர்த்தம் கண்ணியமானவர்களே அதே போல உள்ள வகையான பயம் ஏற்படும் அந்த மனிதருக்கு வெளியே தண்ணீர் பயம் ஏற்படும் இருட்டை கண்டால் பயம் ஏற்படும் சாதித்தவர் சின்ன சின்ன பூச்சிகளுக்கு எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாரு அதே போல் உள்ளம் ஒரு நிமிடத்திற்கு இத்தனை தடவை தான் அடிக்க விஞ்ஞான கருத்து இருக்கின்றது அதை விடவும் வேகமாக உள்ளம் வேகமாக வேலை செய்யும் வருத்தம்லி ஏற்படும் அதே போல் குறிப்பாக முகத்திலும் ஏனைய உடல்களிலும் சிறிய சிறிய வெளியாகும் இதையெல்லாம் கண்ணூருக்குரிய அடையாளங்கள் அதேபோல் உடம்பிலே ஒரு வகையான வெள்ளை படலம் மாறி கண்ணிலே எப்படி வெள்ளை இருக்கின்றதோ அதே போல் உடம்பிலே வெள்ளை படலம் உருவாகும் அது சுருத்தா உடல் உருவாகும் அல்லது சுண்ணாவும் உருவாகும் இதுவும் கண்ணோருக்குரிய அடையாளம் தலையில் தலையில் தளி இருக்காது ஆனால் தலை பாரமாக இருக்கும் உடம்பிலே ஏதும் பாரம் இருக்காது ஆனால் தோல் புயல் பாரமாக இருக்கும் கையை தூக்குவது வருத்தமாயிருக்கும் நேரே பார்ப்பது வருத்தமாயிருக்கும் தலை பாரம் என்று சொல்லுவார்கள் இதுவும் கண்முகா ஏற்படக்கூடிய தாக்கமாகும் அதே போல் என்னுடைய உடலுடைய எதை காரணம் இல்லாமல் குறைந்து கொண்டே போகும் ஒரு வகையான சாப்பாட்டையும் குடிச்சிருப்போம் அந்த குழந்தையுடைய பாரம் குறைந்திருக்கும் இதுவும் கண்ணூருக்கு அடையாளம் என்ற எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதே போல் சாப்பாடு வயிற்றிலே நிற்காது ஒன்று வயம் வாங்கியாக போவோம் அல்லது வயிற்றுமாக சென்றுவிடும் வயிற்றிலே சாப்பாடு தரிசனிக்கான வழி உண்டாகும் இதுவும் இருக்கிறார்கள் அதே போல் காய்ச்சல் பேர் வைக்கலாம் இரத்தம் செக் பண்ணி பார்த்து காய்ச்சலுக்குரிய பேரை சொல்லிடுவார்கள் சில காய்ச்சலுக்குரிய பேரில் செல்ல மாட்டார்கள் ஆனால் உடம்புல சூழ் இருக்கும் உடம்புல சூடு ஏற்படுவதும் கண்ணூலுக்குரிய அடையாளம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதேபோல் கூதல் காலம் இல்லாமல் கரி வருஷம் இல்லாமல் அதிகமாக கும்பல் போலதும் கண்ணூருக்கு அடையாளம் என்பதாக இனாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் உள்ளக்குரிய மாற்றங்கள் இரண்டாவது உடன்புரீதியான மாற்றங்கள் மூன்றாவது கூறுகின்றார்கள் ஒரு மண்ணினுடைய வாகனத்திலே கண்ணூர் பட்டால் அந்த வாகனம் பழுதடையும் ஒரு மனிதனுடைய கடையிலே கண்ணூர் பட்டால் அந்த கடையுடைய வியாபாரம் குறையும் மனிதன் கடலினால் கஷ்டப்படுவார்கள் ஒரு மனிதன் உடலிலே கண்ணூர் பட்டால் அந்த மனிதன் நோயினால் வாடுவார்கள் ஏற்கனவே கண்ணூரை பற்றி சொன்னேன் அதற்கு பின்னால் கண்ணூருடைய அடையாளங்களை சொன்னேன் கண்ணூர் வராமல் இருக்க அல்லது கண்ணூர் ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லலாம் அழைவசல்லி ஆரம்பித்த அனைத்து ஹீஸிலும் வேறாவது சொன்னார்கள் வைரஸ் பத்தும் பஸ்லும் அந்த மனிதனுக்கு யார் கண்ணூர் பட்டாரோ அந்த மனிதனுடைய உடம்பை கழுவி கண்ணூர் பட்டவருடைய உடம்பே ஊற்றுங்கள் இது வேறாவது வகையான இரண்டாவதாகந்தர்ப்பல்வா தூங்கி எழுந்தபின் ஓட வேண்டியதுவா வீட்டை விட்டு வெளியே செல்லும் போல் ஓர வேண்டியது வா வீட்டிற்குள் நுழையும் போல் ஓர வேண்டியதுவா என்ற துவாக்களை நாங்கள் தவறாமல் ஓடிவர வேண்டும் ஒரு துவாவை உதாரணமாக சொல்கின்றேன் أبي صلى الله عليه وسلم سننا رحل إذا خرج من بيسه ومن إذر تنور يبيسه ويسي بيلياهم قلزو بسم الله توصلت على الله لا حول ولا قوة إلا بالله இந்த ஓது விட்டால் அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லுவார்கள் இன்னொரு செய்த பார்த்து சொல்லுவாரு இந்த மனிதன் எந்த வேலையும் இல்லை இந்த மனிதனுக்கு பாதுகாப்பு கிடைத்து அந்த மனிதன் வீட்டை வீட்டு சென்றாலும் அல்லாஹு அனைத்து விதமான துன்பங்களை விட்டும் அந்த மனிதனை பாதுகாப்பான் அதே போல் கண்ணியமான சகோதரர்களே சூரத்து ஓதுவது எழுதி பிறப்பிர் பல உலாக பிறப்பினார் எம்முடைய குழந்தைகள் பாடசாலைக்காக செல்லும் பொழுது அழைத்து பாத்திகாலையும் இந்த மூன்று சூறாக்களை மோடி ஊடித்தான் அனுப்ப வேண்டும் கண்ணியமானவர்களே அதே اعوذ لا من غلبه شر عباده الله هو عليه وهو رب العظيم கற்றுக் இப்ராிம்லிம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்ற ிய இஸ்ஹாக்கு கண்ணூர் ஏற்பட்ட சமயத்திலே நான் உங்களுக்கு கட்டித் தருகின்றேன் என்பதாக இப்ராஹி அலேஹி அவர்கள் நபி உல்லாஹி அல்ல கற்றுக் கொடுக்கின்றார்கள் من دعاء எனவே கண்ணியமானவர்களே இந்த நாங்கள் அதிகமாக பாடமேட்டு ஓய்வர வேண்டும் அதே போல் காலையில் ஏற்படாது என்பதாக வந்தார்கள் கன்னியா மாணவர்களின் குழந்தைகளுக்கு ஓதிவுத வேண்டும் தொழில் செய்யும் இடங்களுக்கு ஓய்வுதான் எம்முடைய வாகனங்கள் எம்முடைய வீடுகளுக்கு இந்த ஓய்வு அவர்கள் நேரத்திலே அமிதல் சொல்கின்றார்கள் என்னுடைய குழந்தை என்னுடைய பேர குழந்தைகளான ஹசனும் கண்ணூரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றே ஜிப்ரே அலி இஸ்லாத்து வசலாம் وردت وردت دعاء الله اللهم يا سلطان العظيم والمن القديم ذا الوجه الكريم ولي الكلمات التامات وتعاليات المخضابات عامل حسن والحسين من انقثير جنني وراحل الان யாருக்கு கண்ணூர் ஏற்பட்டதோ அந்த இடத்துல ஆஃபிக்கு பின்னால் அல் முகமதாக இருந்தால் ஆஃபி முகமதின் அல் யூசுப் ஆகிருந்தால் கற்றுக் கொடுத்தார்கள் எனவே கண்ணியமானவர்களே நாம் உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு எந்த அளவுக்கு பயங்கரமாக எந்த அளவுக்கு மருத்துவம் செய்கின்றோமோ அதே போல் நாங்கள் பயப்பட வேண்டும் கண்ணூரைக்கும் பாதுகாப்பு செய்ய வேண்டும் எனவே சங்கத்திலே யங்கரமான நோய் உருவாகும் என்று கூறப்பட்டது அப்துல் பயந்தது போல் அடித்தல் அல்லா பயந்தார்கள் சகாபாக்கள் பயந்தார்கள் அதே போல் சகாபாக்குரிய காலத்திலே து கண்ணூர் ஏற்பட்டால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடம்பிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னுடைய சுற்று செல்வங்களை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஞாபகம் மூட்டப்பட்டு கண்ணூர் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று ஞாபகப்பட்ட து எனவே சரியா மார்க்கத்தை சரியாக விளங்கி முறையாக பின்பற்றக்கூடியவர்களாக பெற்றோர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் அயலவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக ஜெயல்லா எமக்கு மத்தியில்லை யார் யாரெல்லாம் நோயாளிகளாயிருந்து கைத்திய சாலை வழியாக அவர் நோய்களை நீயே குணப்படுத்துவாயாக யாரெல்லாம் கடன் பட்டு அந்த கடன் அடைக்க முடியாமல் யாரெல்லாம் சிண்டாடுகின்றார்களோ அவருடைய கடன்களை நீயே நிறைவேற்றி வைப்பாயாக யாரெல்லாம் எமக்கு மத்தியிலே கவலைகள் சஞ்சலங்கள் துன்பங்கள் இல்லாத சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக யாரெல்லாம் தொழில்களை பார்க்க செய்வாயாக எமக்கு மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்குவாயாக சேவைகளை நிறைவேற்றி தருவாயாக யாரெல்லாம் நாங்கள் இடத்துக்கு வருவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அப்படியான உற்சாக்மார்கள் ஆசிரியர்கள் தனவந்தர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக எமரது ஆணாக்களை ஏற்றுக் கொள்வாயாக கண்ணூரை விட்டும் நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக எல்லாம் உன் உனக்காக வாழ்ந்தேன் உன்னுடைய கட்டளைகளுக்கு